ஏழு எதாவது ஒரு மனிதர் மகாமி இப்ராஹிம் என்னும் இடத்தில் தொழுவதை கண்டேன் அவர் புனியும் போதும் நிமிரும் போதும் எழும்போதும் தாழும் போதும் தக்பீர் கூறினார் இது பற்றி இபுன் அப்பாஸ் ரதியாஹோ அவர்களிடம் நான் கேட்டபோது இது நபிசல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் தொழுத தொழுகை போல இல்லையா தாயற்று போவாய் என்று குறிப்பிட்டார்கள்